வணக்கம் நட்டினியின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராவது செய்தி சேவை ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் பிரதமர் நேரம் ஒதுக்கி தந்த பிறகு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடத்தப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் காவல் ஆய்வாளர் பெரிய பாண்டியனை தான் சுடவில்லை என கடத்தல்காரன் நாத்துராம் ராஜஸ்தான் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளான் பிறகு தாமிரபர்ணையில் மகா புஷ்கரம் நடைபெறுவதையொட்டி ராமநதியில் தூய்மை பணிகள் துவங்கியுள்ளன நிலத்தடி நீர் மாசுபடுவதால் திண்டுக்கல்லில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளை மூட மாசு வாரியம் உத்தரவிட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் எனவும் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை மதுரை திருச்சி உட்பட பல்வேறு விமான நிலையங்களுக்கு விமான சேவை தொடங்கப்படும் என தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார் காவிரி விவகாரம் தொடர்பாக தஞ்சை நாகை திருவாரூர் கடலூர் திருச்சி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் வரும் இருபத்தி தேதி ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என அனைத்து விவசாய சங்கம் அறிவித்துள்ளது இந்திய செய்திகள் அனைத்து அரசு பள்ளிகளும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று மத்திய மனித வளத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் எதிர்காலம் குறித்த சிந்தனை மற்றும் செயல்பாட்டில் பிரதமர் மோடியும் தானும் இளைஞர்கள் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பேருந்துகள் மற்றும் டாக்ஸிகளில் ஜிபிஎஸ் கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என அமைச்சர் நிதின் கட்காரி பொதுமக்களுக்கு தன்னால் ஏற்பட்ட சாலை போக்குவரத்து இடையூறுக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மன்னிப்பு கேட்டுள்ளார் மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் சர்வதேச குழந்தைகள் திரைப்பட விழா நடைபெறவுள்ளது ஜனவரி பத்தொன்பதில் தொடங்கி ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முப்பத்தி நாடுகளைச் சேர்ந்த இருநூறு படங்கள் திரையிடப்பட உள்ளன டெல்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் கடும் பனிமூட்டம் நீடிப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் சரத் பிரபு தற்கொலை செய்து கொண்டதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது எனினும் மாணவரின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவரது பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் அயல்நாட்டுச் செய்திகள் தங்களது இரு பயணிகள் விமானங்களை இடைமறிக்கும் வகையில் கத்தார் நாட்டு போர் விமானங்கள் பறந்ததாக குற்றம் சாட்டியுள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இது தொடர்பாக சர்வதேச பொது விமான போக்குவரத்து அமைப்பிடம் முறையிடதாகவும்து ஐரோப்பிய யூனியனிலிருந்து அடுத்த ஆண்டு விலகும் முடிவை மாற்றிக் கொள்ளும்படி பிரிட்டனுக்கு அந்த அமைப்பின் தலைவர் டொனால்டு டஸ்க் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மியான்மரில் வன்முறைக்கு அண்டை நாடான வங்கதேசத்தில் தஞ்சமடைந்துள்ள ரோஹிங்கியா அகதிகளை இரண்டு ஆண்டுகளுக்குள் தாயகம் அனுப்ப இரு நாடுகள் இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தீவிரவாத அச்சுறுத்தல்களும் அதன் தொடர்ச்சியாக அரங்கேறும் பயங்கரவாத நடவடிக்கைகளும் சர்வதேச அளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் பலுதிஸ்தான் மாகாணத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படை பிரிவை சேர்ந்த ஐந்து பாகிஸ்தான் வீரர்கள் பரிதாபமாக பலியானார்கள் வணிகச் செய்திகள் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் சேவை அளிக்கும் நிறுவனங்கள் ஒற்றை ஜிஎஸ்டி படிவம் தாக்கல் செய்யும் வகையில் நடைமுறைகள் எளிமையாக்கப்படவுள்ளன நாடு முழுவதும் தங்க நகை ஏற்றுமதிக்கு ஏற்றுமதியாளர்களிடம் கடந்த ஜூலை மாதம் முதல் டிசம்பர் வரை வசூலிக்கப்பட்ட வரி முன்னூற்றி கோடி ரூபாயை கடந்த ஆறு மாதமாக திருப்பி வழங்காததால் நகை ஏற்றுமதி கடந்த மாதம் பதினைந்து குறைந்துள்ளது கம்பெ பதிவேட்டிலிருந்து மேலும் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் நிறுவனங்களை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஆர்காம் எனப்படும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் நான்காயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் கடலுக்கடியில் கேபிள் அமைக்க உள்ளது ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் வகையில் அறுபத்தி எட்டாயிரம் தூரத்திற்கு கடலுக்கு கேபிள் அமைக்கப்பட உள்ளது செஞ்சுரிய நகரில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் தென்னாப்பிரிக்க வெற்றி பெற்றுள்ளது இதனையடுத்து மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரையும் தென்னாப்பிரிக்க அணி இரண்டுக்கு என்ற கணக்கில் வென்றுள்ளது ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் போட்டிகளில் உலகின் நான்காம் நிலை வீராங்கனையான உக்ரைன் நாட்டின் எலினா ஸ்விட்டோலினா செக் குடியரசைச் சேர்ந்த கேத்தரினாவை வென்று மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளாா் பாகிஸ்தானுக்கு எதிரான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் நான்குக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் ஜூன் பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஆப்கானிஸ்தான் விளையாடும் முதல் டெஸ்ட் போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு வேலு பிரபாகரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் கடவுள் இப்போது இப்படத்தின் இரண்டாம் பாகம் தயாராகி வருகிறது இதில் இயக்குநர்கள் பாரதி ராஜா மற்றும் சீமான் ஆகியோர் நடிக்கின்றனர் தனுஷ் நடிக்கவுள்ள மாரி இரண்டு படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க உள்ளார் இவரது இசையில் இளையராஜா பாடிய பாடலுடன் இப்படத்துக்கான பாடல் கம்போசிங் வேலைகள் தொடங்கியுள்ளன நடிகர் ஜெய ரவி தனது அண்ணன் இயக்குநர் ஜெயம் ராஜா இயக்கத்தில் மீண்டும் ஒரு திரைப்படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விஜய் சேதுபதியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்துள்ள சீதகாதி படத்தின் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது இப்போஸ்டரில் வயதான கெட் தோன்றி அசத்தியுள்ளார் நடிகர் விஜய் சேதுபதி இத்துடன் நடனியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நாள்தோறும் பயனுள்ள பல தகவல்களை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்